அவர்கள் கூறியதாவது நல்லவற்றை செய்யுமாறும் நபி அவர்கள் தம் தோடர்களுக்கு கட்டளையிட்டார் அத்தோடர்களால் இயன்ற செயல்களையே இதனை அறிந்த நபி தோடர்கள் அல்லாஹுவின் நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான் ஆனால் நிலையோ உங்கள் நிலையை போன்றதென்று இருந்தார்கள் உடனே நபிசல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் முகத்தில் கோபத்தின் அறிகுறி தெரியும் அளவுக்கு கோபப்பட்டார்கள் பின்னர் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் விட நான் அல்லாஹுவை நன்கு அறிந்தவனும் அவனை அதிகம் அஞ்சுபவனுமாவேன் என்று கூறினார்கள்